அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு படுபயன் வெகி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர் இந்த குரலுக்கு நேற்றைக்கே பொருள் பார்த்துருக்கிறோம் திருவள்ளூர் பிறர் பொருளை விரும்பாம வாழ்றதுக்கு வழி சொன்னார் அதாவது இதை நினைச்சு பார்த்தா நம்ம விரும்ப மாட்டோம் நடுவன்மை நாணுபவர் பழிப்படுவ செய்யார் படுபயன் வெக்கி பழிபடுவ செய்யார் செல்வத்தால் வரும் பயனை நாடி தர்மமில்லாத காரியத்தை நடுவு நிலைமையை உறுதியாக பிடித்தவர்கள் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு பருதியாருங்கிற உரையாசிரியர் சொல்லியிருக்கிறார் காளிங்கர் என்பவர் பெரும் பொருட்பயனை விரும்பி மற்ற இது காரணமாக பழியுண்டாவன செய்யார் யாரோ எனில் தமது நெறியின் கண் ஏற்றத்தாழ்வின்றி ஒத்து வரும் பொருள் அல்லாமையை நானும் இயல்புடையார் என்றவாறு அண்மை என்பது அல்லாமை என்றாயிற்றுனர் இதே அர்த்தந்தான் அவர் சொல்கிற ப்ரெசன்டேஷனில் தான் வித்தியாசம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பொருட்பயனை விரும்பிங்கிறார் படுபயன் வெஷிங்கிறத நல்ல இன்னும் நல்ல செல்வம் வரணும்னு நினைக்கிறவன் இந்த காரியங்களை செய்ய மாட்டான் பெருசெல்வம் வர வேண்டும் இந்த படுபயன் வெஷிங்கிறது ரொம்ப நுண்மையான ஒரு சொற்றொடராக இருக்கு பெரிய பொருட்பயனை விரும்பி அது காரணமாக பழியுண்டவனையெல்லாம் செய்ய மாட்டார்கள் யாரு அப்படின்னா தம்முடைய வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வின்றி எப்பவுமே ஒரே மாதிரி செல்வம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் அப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுடைய செல்வம் வேண்டாம் அதற்கு அஞ்சுகிறவர்கள் நாணக்கூடியவர்களுடைய இயல்பு அப்படின்னு சொன்னார் படுபயன் அப்படிங்கிறது பொருளால் விளையும் நலன்களை அதாவது பணத்தால் மற்ற பொருள்களால் வீடு வாசல் கழனி தோட்டம் துறவுன்னா சொல்கிறோம் இல்லையா ஆக ஜெகவீரபாண்டியன்கிற உரையாசிரியர் தான் இப்படி சொல்லுகிறார் படுபயன் என்றது பொருளால் விளையும் நலன்களை பணத்தினால வரக்கூடிய பிரயோஜனங்களை விரும்புகின்றவர்கள் அதெல்லாம் என்னது ந இனிய உணவு நல்ல உடை பெரிய வீடு அரிய வாகன வசதி முதலிய சுகபோகங்கள் பொருளால் இனிது அமையும் ஐம்புலன்களும் ஆர நுகரும் இன்ப நலன்களை எவ்வழியும் நல்கி வருதலால் செல்வத்தை யாவரும் விரும்பி வருகின்றனர் பொருளாசை என்பது மனிதரிடம் யாண்டும் இயல்பாக மருவி உளது அப்படின்னு ரொம்ப அழகான தமிழில் சொல்லுகிறார் அதாவது ஐந்து பொறிகள் மெய்வாய் கண் மூக்கு செவி அது மாத்திரமில்லை சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் அதாவது ஐம்பொறிகள் ஐம்பலன்களை ஆற நுகரக்கூடிய இன்ப நலன்களை கொடுக்கிறது அதனால செல்வம் இருந்தால் தான் இது கிடைக்கும் புலனின் கிடைக்கும் ஆகினால பொருளாசைங்கிறது மனுஷங்கிட்ட இயல்பா இருக்குன்னு சொன்னார் வாழ்வை எவ்வழியும் செவ்வையா இனிது வளம்படுத்தி வருகிற இத்தகைய பொருளை நெறியான முயற்சியால் பெறுவதே முறையாம்னர் இப்படிப்பட்ட பொருள் நீ பொருள் செயல் வகை சொல்லுவார் பொருளை எப்படி ஈட்டணும்னு சொல்லுவார் அதெல்லாம் நாம் பிறகு பார்ப்போம் வாழ்வை எவ்வழியும் செவ்வையாக இனிது வளம்படுத்தி வருகிற இத்தகைய பொருளை நமக்கு எல்லா வகையிலையும் நன்மையை செய்யக்கூடிய இந்த செல்வத்தை அதான் முறையாக பயன்படுத்தினா நெறியான முயற்சியால் பெரிய பெறுவது தான் தர்மமான வழியில் பொருளை ஈட்டணுங்கிறார் அதர்மமான வழியில் பொருளை ஈட்டினா அது பல்வேறு குற்றங்களுக்கு காரணமாகிவிடும் தோஷங்கள்னு சொல்கிறோமே அந்த குற்றங்களுக்கு காரணமாகிவிடும் அர்த்தம் பழிப்படுவ அப்படின்னு சொன்னது பழி விளைகின்ற இழி செயல்களை பெரியோர்கள் பழிக்கக்கூடியது பாவமும் வரும் பிறனில் விளையாமை இல்லை பகை பழி பாவம் அச்சம் இந்நான்கும் இகவாவாம் இல்லிரப்பான் கண் பகை பழி பாவம் அச்சம் நான்கும் இகவாவாம் இல்லிரப்பான் கண் அப்படின்னா பிறருடைய மனைவியை விரும்புகிறவனுக்கு பகை உண்டாகும் பழி பெரியோர்கள் பழிப்பார்கள் பாவம் பிறகு பாவம் பெருசாக இருக்கும் ஆனால் மனசுக்குள்ளேயும் ஒரு அச்ச உணர்வு இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஆக பழின்னு சொன்னால் பெரியோர்கள் பழிக்கக்கூடியது பழியஞ்சி பார்த்தூன் உடைத்தாயின் உயர்பாலதோறும் பழி இது அடிக்கடி திருவள்ளுவர் இந்த சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார் மேலும் உள்ள கருத்துறை சிந்திப்பதற்கு திருவள்ளுருடைய திருவடிகள் நமக்கு துணை நிற்கட்டும் நடுவன்மை நாணுபவர் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குறளில் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள்